ீஸ் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று அபு மாலிகளாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பாதியாகும் என்று நபி முஸ்லிம் இரண்டு இரண்டு மூன்று இந்த ஹதீஸ் பொறுமை என்ற பாடத்தின் கீழ் முழுமையாக இடம்பெற்றுள்ளது இதே போன்றே உழுவின் சிறப்பு பற்றி அம்ரிபின் அபசா ரிகல்லாகும் அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் ஆதரவு வைத்தல் என்ற பாடத்தின் கீழ் இடம்பெற்றுள்ளது பல செய்திகளை உள்ளடக்கிய இது பெரிய ஹதீஸ்